அம்மா நான் இந்த உலகத்தை ஆள தரமாம் மகம் மேலி எங்கே மண்ணாங்கட்டி எங்கே அம்மா கங்கா நதி எங்கே ஜலதாரை தண்ணீர் எங்கே நாயகன் ராமனு கீழை செப்பல மோடி நாயகன் ராமனு கீழைப்பல மோடி ஓர் ஆயிரம் ஓர் ஓர் ஆயிரம் நட்சத்திரம் ஓரு சந்திரன மோடி ஓர் ஆயிரம் என்னடி ஓரு சந்திரனமோடி என் நடி செய்த அம்மா ஆயுத நட்சத்திரம் சேர்ந்தாலும் ஒரு முழு மதிக்கு நிகராகுமா தாயே நீ வரமா வாங்கினாய் என் கழுத்த இருக்கிற அறம் வாங்கினாய் உலகத்துக்கு உண்மை தெரியுமா ஊர்வாய மூட உலமூடி உண்டா பாட்டன் வீட்டை இருந்து தாயாருக்கு உழவு சொல்லிக் கொடுத்து கூட பிறந்த அண்ணனை காற்றுக்கு ஓட்டி ராஜ்யம் பெற்று விட்டானே என்று மக்கள் சொல்லுவார்களே கோட்டைச்சோரில் எழுதுவாங்களே பரதா சகோதரர் துரோகி குரங்கு சீற்ற விட்டு இறங்குன்னு எழுதுவானே யார் எழுதினார் என்று யாராலே கண்டுபிடிக்கும் அம்மா அறுபதனாயிரம் ஆண்டு தவஞ்செய்த என் தெய்வம் கல்லின் மேல் படுக்க நான் பஞ்ச நேர படுக்கலாமா காயும் கனியும் என் தெய்வம் மர உரி உடுக்க நான் பட்டிபீதாம்பரம் உடுக்கலாமா எங்க அண்ணா சடை முடிவைக்கு நான் மணி முடிவைக்கலாமா அம்மா ஐயன் ராமன் காய் கிழங்கு ராமன் காய் கிழங்கு மோடி பாலும் சோரும் வாரி உன்னலா மோடி நாம் நெய்யும் பாலும் சோரும் வாரி உன்னலா மோடி என் நடி பாவி கைகேசி என் நடி செய்திருக்குமா இவள் பெண் பிள்ளையா குளத்தையே கெடுக்க வந்த பேய் இவளை கண்டம் கண்டமாக வெற்றி மண்ணிலே புதைப்பேன் தாயாரைக் கொன்ற பாவத்தை தலைகீழாக ஆயிரம் ஆண்டு தவஞ்செய்து போய் கொள்வேன் கொண்டா வழிவாள் உன்னை கொன்று என் பழியை பின்னேன் உன்னை கொன்று என் பழியை பின்ன எங்கள் அண்ணன் ராமன் வைவான் என்று எண்ணி பார்க்கின்றேன் எங்கள் அண்ணன் ராமன் வைவான் என்று எண்ணி பார்க்கின்றேன் உன்னை கொன்று என் பழியை பின்னைத்திருக்கின்றேன் அப்படி கொன்றுவிட்டால் எங்கள் அண்ணா பரமகாருண்யமூர்த்தி பகைவனுக்கும் கருணை காட்டுகின்றவர் மாற்றானுடைய கருத்துக்கும் மதிப்பு கொடுக்கின்றவர் தம்பி தாயாரை கொல்லலாமா என்று எங்கள் அண்ணன் ராமன் வைவான் என்று எண்ணி பார்க்கின்றே ரௌத்ராக வரதர் கோபித்தார் கோபம் அல்லது சோகம் இடம் விட்டு மாறினால் கோபமும் சோகமும் மாறு அதனால்தான் சுடுகின்ற பாறை இன்னொரு பாத்திரத்திலே மாற்றுவார் அங்கே இருக்க இருக்க கோபம் வருது என்று பரதாழ்வார் அந்த இடத்தை விட்டு புறப்பட்டார் எம்பெருமானை பனிரெண்டு மாதம் சுமந்து வெற்ற அந்த கௌசலாதேவி என்ன கருதுகிறாளோ என்று கௌசலியின் திருமாளியல்பை அம்மானு கால விடு அவ கண்ணீரை சிந்தி நிலத்திலே கண்ணீரினால கோலம் போடுகிற கணவனும் இல்லை மகனும் இல்லை இரு சிறகந்த பறவை போலே வெந்து நொந்து துன்பத்திலே துள்ளி சுடிக்கின்ற தாயார் காலில் அம்மா பரதா வருக ஆட்சியு சொல்லு விம்மி அம்மா என் தெய்வம் ராமச்சந்திரன் எங்கே நான் வணங்குகிற ரகுவீரன் எங்கே தாய் வரன் கொண்டு தரணியாளே ராகவன் இந்த இருந்தால் உனக்கு என்ன கேடு செய்வான் பரதா பெற்ற உள்ளம் குமுறுகின்றது அவன் தரையூ நதி கரையிலே இருந்தால் உனக்கு என்னப்பா தீங்கு செய்வான் உன்னை கலக்காமலா உன் தாய் இந்த மலையத்தனை காரியத்தை செய்து முடித்தாள் எல்லாம் தெரிந்திருந்து ஏன் முதரை கண்ணீர் வடிக்கின்றாய் என்றாள் கௌசர இழிந்து தலையில விழுந்தது போல பரதன் நடுங்கினார் அம்மானு காலில் விழுந்தார் அம்மா நான் வணங்குகிற தெய்வம் என் உள்ள கோயிலே வீற்றிருக்கின்றார் என் மார்பை பிளந்து காட்ட முடியவில்லை தாயே என் தெய்வம் காணகம் போக நான் உடந்தையாய் இருந்தேனா ராமச்சந்திரமூர்த்தி கானகம் போகின்ற விஷயத்திலே கடுகளவாவது எனக்கு தெரிந்திருக்குமானால் அம்மா என்ன என்ன நரகங்கள் உழவோ அத்தனை நரகங்களுக்கும் போவேன் ஓரி போல் பெரியோரை கண்டவன் உண்ட வீட்டிற்கு இரண்டகம் செய்தவன் செருங்க தீயில் நான் வே Indira madrogam terindal anubabikindinam கானகம் போன விஷயம் அடியனுக்கு அணுத்துணையே தெரிந்திருந்தால் மகான்களையும் தெய்வத்தையும் விரோதமான அட்டம் சொல்லுவானோ ஊக்க மது கைவிடே ஊக்கத்தை கொடுக்கிற மதுவை கைவிடாது இப்படி விபரீதமான அர்த்தங்கள் செய்கின்ற பாவிகள் போய் நரகற்று போகிறேன் ராமண்ணா கானகம் போன விஷயம் அடியேனு கனவுளா தெரிந்திருந்தால் உண்ணுகின்ற உணவிலே எவன் கலப்படம் செய்வானோ அவன் போய் நரகற்று போகிறேன் அம்மான் ராமண்ணா கானகம் போன விஷயமே அடியேனு கனவுளவா தெரிந்திருந்தால் தெய்வம் இல்லை சாத்திரம் இல்லை புண்ணியமில்லை என்று யார் ஒருவன் நிதி தரவாதம் பேசுவான் அவன் போய் நரகத்து போயிறேனம்மா ராமண்ணா கானகம் போன விஷயம் அடியேனு கனுவா காவல் நிலையத்துக்கு அருகிலே சிறுநீர் கழித்தா காவல் துறையை பிடிச்சு கொள்வாள் என்று விநாயகர் கோயில் பகுதிகளே சிறுநீர் கழிப்பான அவன் போய் நரகத்து போயிறேனம்மா ராமண்ணா கானகம் போன விஷயம் அடியேனு கனுவா பணத்தை பெற்றுக்கொண்டு எவன் நியாய விரோதமாக வழக்குகளை தீர்ப்பு அளிப்பானோ அவன் போய் நரகத்து போகிறேனம்மா ராமண்ணாக்கா அனகம் போன விடவா தெரிந்திருந்தாள் எவன் ஒருவர் மதுபான உண்டு தீங்கு செய்வானோ அவன் போய் நரகத்து போயிறேனம்மா இந்த என்ன என்ன நரகம் உழவோ அத்தனை நரகம் போவேன் என்று கால் மேலே விழுந்தார் மகனை வாரி எடுத்து கண்ணீரை துளைத்து வரதா செய்ய மாட்டேன்னு எனக்கு தெரியும் உலகத்துக்கு தெரிய வேண்டாம அதற்காக கேட்டேன் வருந்தார் தந்தையாருடைய திருமேனிக்கு செய்ய வேண்டிய நெருப்பு கடன் நீர்க்கடன்கள் செய்தார் இந்த உடம்பையே அக்னிக்கு தருவது அதான் அந்தியேற்றி சரை நதிக்கரையிலே பத்து நாள் இருந்து எள்ளும் தண்ணீர் கடன் இறை சுபஸ்வீகரணம் எல்லாரும் மேலதாரத்தோடு அயோத்திக்கு வந்தார் வசுட்டர் பரதா அம்மா வரங்காட்டா அப்பா வரம் தந்தார் ராமச்சந்திரன் கானகத்துக்கு போய்விட்டால் நீ இருந்து ஆட்சி முடி சுவாமியை தலையிருக்க வாழாடுவான் உங்களுக்கூடமா இப்படி பெரியோர்களே ராமண்ண அயோத்திக்கு வந்தால் நான் வருவேன் இல்லையானா நானும் அண்ணனைப் போலே மர உதியோடு சடைமொழியோரும் கானகத்தில் இருப்பேன் சத்தியம் ஆடம்பரமான ஆடை அணிகரங்களை கழச்சி மர உரி உடித்து துறவு கோலம் பூண்டார் வரது அண்ணாவை போலே தத்திருக்குனன் துறவு கோலம் பூண்டார் ராமராம ராம ராம ராம ராமராம் ரகுராம ராம ராம ராம ராமராமராம் ரகுராம ராமராம் ர ராம ராம ராம ராம ராம ராம பதினாறு மைல் நடந்து சுமந்த வந்து இங்கேதான் அண்ணா தங்கியது அண்ணா இங்கேயா தங்கினார் தர்பைப்பாயில் அல்லனை நெடுங்கண்ணீர் அறிவி ஆடினான் கண்ணீர் ஒரு சொற்று ரெண்டு சொற்று அறிவி குற்றால அருவி போல கொட்டுதான் அல்லணை நெடுங் கண்ணீர் அருவி ஆடினான் கல்லணை கிழங்கோடு காயும் உண்டிலன் வில்லந்தி உயர்ந்த தோல் வீரன் வைகிய புல்லணை மருங்கில் தான் பொடியில் வைகின பாபி நான் பிறந்ததனால அண்ணாவுக்கு இந்த வேதனை வந்தது ராம ராம ராம ராம ராம ராம ராம ராம அண்ணாவுடைய திருவடியிலிருந்து பஜனை வண்ணப்பா பதித்த பாவ சீதார விடிய விடிய பஜனை பண்ண காலையில் எழுந்து நீராடி நீராடி எம்பெருமானைக் காண வேண்டும் என்ற காதலோடு நாற்பது அச்சரோணி சேனைகளோடு எம்பெருமானை நோக்கிப் போகின்றார் கங்கை கரையிலே ஒரு கருஞ்சிங்கம் குகன் அந்த குகன் என்பது முருகப்பெருமானுடைய திருநாமம் அவனுக்கு அந்த பேரிட்டார் முருகப்பெருமான் ஆன்மாக்களின் இதய குகையில் இருப்பதனாலே ச இதய குகையில இருப்பதனாலே குவன் அந்த பேரை தாங்கி அவன் தவறாக எண்ணிக்கொண்டான் ராமண்ணாவை விரட்டி வந்து கொல்ல வருவதாக எண்ணினான் வேடலே கங்கைக்கு இக்கரைக்கும் நான் தலைவன் ஆழ நெடுந்திர யாரு கலந்தவர் போவாரோ வேட நெடும்படி கண்டு வீரங்கிழும் இல்லாளோ என்றவர் சொல்லி சொல்லொரு சொல்வந்தோ ஏழமை வேட நிறந்திருந்தன குத்து கொள்ளு பூலியலாம் ஒரு வாயில் புகுந்ததென்னியரிடம் ஒருங்கு திரண்டு போருக்கு ஆயத்தம் செய்கின்றார்கள் ஒருவன் வடிவாலை எடுத்தான் ஒருவன் கதை எடுத்தான் ஆயிரம் ஆயிரம் புலிகள் ஒருங்கு சேர்ந்தது போலே பரதாழ்வாரைக் கண்டு கொதித்து நிற்கின்றான் குகன் இந்த போர் ஆரவாரத்தை பரதாழ்வார் கண்டார் அவர் ஒன்றும் விளங்கவில்லை அண்ணாவை அழைக்க வேண்டுமென்று வெந்து நொந்து வருகின்றேன் நம்ம மேலே யாரு படையெடுக்கின்றார்கள் என்று கூர்ந்து கவனிக்கின்றார் பரதாழ்வார் முதலமைச்சராகிய சுமந்தரதை பார்த்து சுமந்தரதே என் தெய்வமாகிய எம்பெருமானை காண துடித்து வருகின்றேன் யாரோ போருக்கு ஆயத்தம் செய்கின்றார்களே யார் என்று கேட்டார் அவர் குன்றேறி பார்த்து கங்க இரு கரையுடையன் கணக்கிறந்த உங்கள் கூலத்தனின அதற்கு உயிர் துணைவன் உயர் தோள எங்க அரியனையான் விற்பிடித்த வேலையினான் கொங்கல் அருண் அருண் தண்டார் குபனின் குறியுடைய போருக்கு ஆயத்தம் செய்வது யாரந்து கேட்கிறார் வரது குகன் என்று சொல்லாமல் கங்க ஈரிகரையுடையான் அதற்கென்ன பொருள் கங்கா நதியை கடக்க இருக்கிற நான் அந்த இரண்டு கரைகளுக்கும் அவன் தலைவன் அங்கே பாலம் கிடையாது அதனாலே கணக்கி இறந்த நாவாயான் எண்ணில்லாத ஓடங்களுக்கு தலைவன் அவன் நமக்கு விட வேண்டும் என்ற என்ன அவசியம் உங்கள் கூலத்தனி நாதற்கு உயிர் துணைவன் ராமச்சந்திரனுக்கு வேண்டியவர் புகன் தங்களை தவறாக எண்ணி போருக்கு ஆயத்தங்கள் சேனைகளை நிறுத்தி ராம ராம ராம ராம ராம ராம ராம ரகுராம ராமராம் ரம்லையிலிருந்து பார்க்கின்றான் குகன் பரதாழ்வாளுடைய கோலத்தையும் சீரத்தையும் பார்க்கின்றான் என்ன தெரிகின்றது பற்குட யானை மாசடைந்த மெய்யானை நட இழந்த முகத்தானை கற்கனிய கணிகின்ற துயரானை கண்ணுற்றான் விக்காயி நின்று வீழ விம்முற்று நின்று ஒழிந்தான் பரதாழ்வார் போர்கலத்தோடு வரவில்லை மற உறிவுடுத்து வருகின்றார் அவரை கண்டா கல் கணிகிறதாம் ராமண்ணாவுடைய தம்பிக்கு தீயகுணம் வருமா அவரை பார்த்தான் என் நாயகனை ஒக்கின்றான் அயல் நின்றான் தம்பியையும் உக்கின்றான் தவறையுடன் தலை கொண்டான் துன்பம் ஒரு முடிவு தொழுகின்றான் எம்பெருமான் பின்பிறந்தார் இழைப்பாரோ பிழைப்பு என்ற வரலாழ்வாருக்கு முன்னே குபப்பெருமான் வந்து வந்து எதிரே தொழுதானை வணங்கினான் மலர் இருந்த அந்த அடி வணங்கு அவன் அவன் அடி விழுந்தான் தந்தையினும் களி கூற தழி தக உடையோர் சித்த ஈன வீற்றிருக்கும் சீர்த்தியான் யாரு கால யார் விழுந்தது தெளிவாக பாடவில்லை கவிச்சக்கரன் வந்தியதிரே தொழுதானை வணங்கினான் யார் வணங்கினான் அந்த வணங்கு அவனும் அவனடி விழுந்தான் அவனும் குகனடி விழுந்தான் குகனும் அவரடி விழுந்தான் என்ற தெளிவாக இருக்கும் அவர் மதுரகவி ஆழ்வார் நம்மாழ்வார்கிட்ட போய் சொன்னாராம் சித்திலே சிறியது வெறந்தால் அது எத்தை தின்று எப்படி இருக்கும் அவர் அத்தை தின்று அப்படி எது எதுவானாலும் எதுவாகும் அது அதுவானாலும் அதுவாகும் அப்படி வேதாந்த பரிபாஷையை போலே அவன் அவனடி விழுந்தான் என்ன பொருள் தொழுது கொண்டே வருகின்றான் குவன் ததை வணங்கி நிற்கின்றார் பரதர் பரதருடைய திருவடியிலே சாட்டாங்கமாக விழுந்து வணங்கினான் குவன் என்ன காரணம் குற்றமே இல்லாத குணக்குன்றை நான் கொல்ல ஆயத்தஞ்செய்தேனே என்று மன்னிப்பு கேட்பான் போதே பரதாழ்வாருடைய திருவடியில விழுந்து வணங்கினான் குவன் தழுவி கொண்டார் பரதரே ஏன் தவ கோலத்தோடு வருகின்றீரென்று கேட்டான் முழு தூரவி அளிக்கும் தந்தை முந்தையோர் முறை நின்றும் வழி வீணன் அதனை தீர்ப்பான் மன்னனை கோணர்வான் வந்தேன் தந்தையார் மூத்தவன் தான் அரசு புரிய வேண்டும் என்றே தர்மத்தை விட்டு தவறி விட்டார் ஆகவே அண்ணாவை அழைச்சி நுபை பட்டம் கற்ற வந்தேன் கேட்டனன் கீராதர் வேண்டன் உயரனாகி மீற்றும் மன்னரனில் விழுந்தான் மறுபடியும் கால விழுந்தான் அதனால முந்தி விழுந்தவன் குகன் என்று புலனாகி பொய்யில் உள்ள தன் புகழுற்றான் சொல்றான் தாயுரை கொண்டு தாதை உதவிய தரணி தன்னை தீவின என்ன நீக்கி சிந்தனை முகத்தில் தேக்கி போயின என்ற போது புகழி நோய் உன் தன்னை கண்டால் ஆயிரம் ராமனின் கீழ் அவரோ தெரியிலம்மா பரதா ஆயிரம் ராமர்கள் ஒருங்கு சேர்ந்தாலும் உன் பண்புக்கு நிகராகுமான் ராமண்ணா எங்கே தங்கி இருந்தார் அழைச்சு கொண்டு போறான் எவ்வளவு சென்றான் கார் மேகம் கல்லீடை படுத்த புல்லின் அந்த கல்வி மேல புல் போட்டு ராமண்ணா இங்க படுத்திருந்தார் கால் மாட்டில் அன்னிபிள் லட்சுமண் எங்க படுத்தான்னு கேட்டான் பரதன் படுத்தான அல்லைய அண்டமைந்த மே அழகன அவளும் வில்லையன்றிய கையோடும் வெய்துயிர்போடும் வீரன் கல்லைய அண்டமைந்த தோரான் கண்கள் நீர் சோரிய கங்குள் எல்லை காண்பளவும் நின்றான் எமைத்திற நயனம் என்றான் பொழுது விடுகிற வரைக்கும் கண்ணை இமைக்கவில்லை அழுதவண்ணமாகவே இருந்தார் எல்லாரும் ஓடத்திலே ஏறினார்கள் ஒரு வெள்ள பட்டுப்புடவை கற்றுக்கொண்டு ஒரு பெரியம்மா உட்கார்ந்து இந்த கழிவியம்மா அருள் சுத்தத்தார் தேவரோடு தொழநின்றையை தொழுது நோக்கி யார் இவர் யார் என்றுந்தர் வைகும் முற்றத்தான் முதல் தேவி முன்னுலகியின்றானை முன்னின்றானை பெற்றத்தால் பெருஞ்செல்வம் யான் பிறத்தாளால் துறந்த பெரியாள் என்றால் ஒரு புறத்திலே சுற்றத்தார் சொல்கிறார்கள் ஒரு தேவர்கள் சொல்கிறார்கள் சக்கரவர்த்திக்கு மூத்த என்று சுற்றத்தார் சொல்கிறார்கள் பரவாசு தேவனுக்கு தாயார் என்று தேவர்கள் சொல்கிறார்கள் இப்ப ஏன் தோழறாங்க அபிப்பிராய வேதம் அம்மா எம்பெருமான் கானகம் போனார் ராமன் இல்லாத அயோத்தி பக்தி இல்லாத பூஜை போலே நீதி இல்லாத அரசாங்கம் போலே பொட்டில்லாத நெத்தி போலே தாமரை இல்லாத குளம் போலே இல்லாத வானம் போலே பொலி விழுந்து விட்டது ராமர் வரமாட்டா நீங்க சொல் துறந்தால் வாசகம் ராமர அழைச்சின்னு வாருங்கள் ராமர அழைச்சின்னு வாருங்கள் கும்படராமர் சுற்றத்தார் அதே சமயம் இந்திராதி அவர்கள் ராவண சம்மாத ஆகணை ராமர போகாதே ஒரு கோடி வனக்கஞ்செலுத்துகிறேன் ராமனை அழைச்சின்னு போகாதே அழைத்து வா என்று வணங்குகிறார்கள் சுற்றத்தார்கள் அழைக்க வேண்டாம் என்று வணங்குகிறாள் தேவர்கள் அவள் என்ன செய்வாள் விவசாயி மூன்று நாளைக்குள்ளே மழை வர வேண்டும் என்று நூறு தேங்காய் பிள்ளையாருக்கு விடலை போடுவான் அதே சமயம் செங்கல் வியாபாரி நூறு தேங்காய் உடைச்சி மூணு நாளைக்கு மழை வரக்கூடாது பிள்ளையார் என்ன பண்ணணும் அது திகைத்து நிற்கின்றாம் என்று பத்து லட்சம் பன்னெண்டு லட்சம் கப்பம் கட்டுவதற்காக அங்கம் பங்கம் கலிங்கம் பப்பரம் பல்லவம் ஊர்ஜரம் மற்றம் மலாடம் ராஜாராஜாக்கள் எல்லாம் எவருடைய அரண்மனைக்கு முன்னாலே காத்திருப்பார்களோ வேந்தரு முதல் தேவி ான பெத்தால் பெரு செல்வம் யான் பிறத்தலால் துறந்த பெரியாள் என்றார் சுவர்க்க மத்திய பாதம் மூன்று உலகத்தில் ஈந்த பிரம்மதேவரை நாபிக் கமர்த்து ஈந்த மாதம் சுமந்து பெற்று வளர்த்த அதனாலே எல்லா உலகமும் சொந்தமாக இருக்க பாவியாக நான் பிறந்ததனாலே எல்லாவற்றின் துறந்த தௌர்பாகியவதி கேட்டான் குகன் அம்மானு காலில் விழுந்தான் என்றுமே அடியின்மிசை நெடுதி விழுந்து அழுவான இவன் யார் என்ன கன்றி பிரி காராவின் துயருடைய கொடிவினவன் அம்மானு காலில் விழுந்து அழுகிறான் வரதா இந்த சிறுவன் யாரு அம்மா குகன்னு சொல்லல வேட தலைவன் சொல்லல என்ன சொன்னார்ம்மா இவர் துணைவன் இராகவனுக்கு அம்மா ராமண்ணாவுக்கு தம்பி அதோடு இலக்குவர்க்கு இளையவர்க்கு எனக்கும் மூத்த லட்சுமனுக்கு சத்துருக்கு எனக்கு அண்ணன் அந்த சொன்ன ஒரு வீராயின் நெடுங்காலம் நில உலகத்தை என்றால் அஞ்சு பேரும் ஒற்றுமையாக இருந்து அரசாளுங்கள் அக்கறைக்கு ஓடம்பு அங்கு இளைய பெருமாளும் குதித்து ஆவேசப்பட்ட பரதாள் பார்வோய் அண்ணாவுடைய காலில் விழுந்தார் முதல் கேள்வி அப்பா நலமான ஆரியவன் உரை செய்யே ஐயா நின்னுடை பிரிவெனும் பிழியினால் தனக்கு உரியமை நிறுவி போய் உம்பறான் என்றான் சத்தியத்தில் நிலைநாட்டிவிட்டு அப்பா விண்ணுலகம் போனார் தந்தையே தந்தையே தந்தையே அல்ல ராகவ அப்பா என்ன பட்டங்கட்சி அஞ்சாண்டு ஆழ்ந்தவரார் ராமா நீயும் இப்படி சோகிக்க ராமா நான் போகனான்லம்பி புலம்பி கொண்டு குழந்தை பிள்ளையை போலே ராம தந்தையாருக்கு எள்ளும் தண்ணீரை இறை நீர்கடன்கள் செய்த அண்ணா தலை இருக்க வாராடுமா நான் அயோத்திக்கு போக மாட்டேன் தம்பி நீ போய் ஆட்சி இரண்டு பாதுகைகளை பெற்று பரஞானம் அந்த இரண்டு திருவடிகளை நந்தி கிராமத்திலே வைத்து அதற்கு விழா செய்து அர்ச்சனை செய்து பாதுகையே நல்ல பாரி தாருகையே சீதையுடன் சித்திரக்கூடத்தில் வந்த ஜெய ரகுபதி என்று தவஞ்செய்கின்றார் இப்படி பரதருடைய பக்தி அகில உலகம் பாராட்டப் பெறுகிறது என்று சொல்லி இந்த அளவிதை இதை முடிக்கின்றேன் உருவாய் அருவாயுளதாய மறுவாய் மலராய் மணியாய் ஒளி கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் புவனே